சத்த நாராயணன் பெரிய மகா கல்விவாள் பாரத சரித்திரத்தை ரொம்ப நல்லா வீரர்கள் சொல்லி வீட்டாள் நம்ம தேசத்திலே நம்ம தர்மத்திற்காக பாடுபட்டிருக்காள் அதை நமக்கு கற்க சிரமமா இருக்கு சொல்றது சிரமமா இருக்குங்க ரொம்ப நல்லவள் அவளு கர்ணனுமாட ஆடு தோத்து போயிட்டாள் பானுபதி அவ கண்ணும் கண்ணுமா தோத்த உடனே சில பேர் ஸ்கூல்ல பாசாகலைன்னா அழுகுனே வருவாங்க பாசாகல பரீட்சைக்கு முன்னாடி அழுது பாசாகிறதுக்கு அப்புறம் அழுவன எனக்குழுது கோாரத்தை அருந்து விழுந்த முக்துளை நான் பொறுக்கிறேன் நீ கோக்க நீ பொறுக்கும் அணுகி அதை அனுசரிச்சு இருக்க மாட்டாள் ரொம்ப அவலம்பிச்சே எழுதியிருக்காள் அவ்வளவு ஒத்துமை பகவானுக்கும் அர்ஜூனுக்கும் நல்ல ஒத்துமை ஆகினால இந்த பார்த்தேன் ஒரே படுக்கையிலே பகவான் பக்கத்துல அந்த புறத்துல பத்மியோடத்தான் ஜெயனமணி இருக்க இடத்துல பக்கத்துல அர்ஜுனன் உக்காத்து வச்சு பார்த்தேன் என் கண்ணிலிருந்து ஜலம் வந்து சங்கம் கிருஷ்ணா குச்செட்டு என்னுடம்பு என்கிறார் சஞ்சயன் திரு சஹிதா உபோந்த ாம் இரண்டு பேர்களும்ட்ட உயர்ந்த கஜம் போன்றவர்களாம் பிரிய யானே குஞ்சர சாட்டிஹாய் வால்மீகி அப்படிப்பட்டவர்களாம் மகத்தான நினச்சு நினைச்சு பார்த்தேன் நீ என்ன சொல்லி அனுப்பிச்சேன் மகாராஜாவான நீங்கள் சொல்லி அனுப்பிச்சதெல்லாம் யோஜனை பண்ணி பண்ணி பார்த்துபிட்டு அது மனசுக்கு புரியாமல் ஒண்ணு நினைச்சேன போனாள் என்ன நினைச்சேங்கறீனா இந்த உலகத்துல தர்மபுத்தருக்கு மனதுல நினச்ச காரியம் நடக்க கூடாது ஒண்ணுமே இல்லையா தீர்மானம் பண்ணிவிட்டே இருந்தாள் ஏன் அப்படி திரும்ப தீர்மானம் தெரியுமா சங்கல்போர் निदेशगा எஸ் ராய் சங்கல் போய் காலையே ஜபுத்திர ஸ்நானி ஜங்கள்லாம் மன்ன உடனே ஆசனத்தில் வந்து உட்கார் சபை அப்ப ரெண்டு பேர்கள் பக்கத்தில் வந்து கொண்டு கைய கட்டி நாங்கள் என் செய்தனும் என்ன செய்ய வேண்டும் கேட்பாளாம் யார் ரெண்டு பேர்கள் நரநாராயணமூர்த்தி நரநான அர்ஜுனனும் நாராயணனான கோபாலனும் ரெண்டு பக்கத்துல வந்து நிதேச காலா நிதேசகாலா லெட்ருக்கு அவன் கவர் குள்ள போடாம கூட செலவங்கிட்ட வீடியோ அனுப்பலாம் லெட்ர அவங்க அனுப்பலாம் அப்படி ரெண்டு பேரும் நிதேச காலா நிற்கிறாடா நிதேச காவிணூர்த்தியாம் பக்கத்துல வந்து நின்று தர்மபுத்தில என்ன இன்னைக்கு நாங்க அப்படி பகவானும் அர்ஜுனனும் எந்த தர்மபுத்தனுடைய பக்கத்தில் வந்து நின்று காலையில் நாங்கள் இன்றைய தினம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தங்களுக்கு அந்த தர்மபுத்திரனுக்கு மனதில் நினைச்ச காரியம் எதுதான் இந்த ஊர்ல நடக்காது சங்கல் போனவா கஷ்டம் என்ன சொன்னால் சாப்பிட்டேன்ிமான பீதாம்பரங்கள் அங்கு எல்லாம் ஆஜயத்தில் வழக்கம் அது புதுசா போய் அப்புறம் கடையில் போய் ஆங்கிலத்தில் அது இருக்கும் பீதாம்பரங்கள்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க அப்படி ஒன்று மேலே போச்சு ரொம்ப சாரில்லி என்ன ரொம்பவும் இருந்தது அத எப்படி சொன்னா சிரஸ்ல கைகூப்பி சொன்னேன் சஞ்சயன் அஞ்சலி மோதேதம் சொல்லி அனுச்சாரத்தை தெரிவிச்சுடயனு என்ன பண்ணு தெரியுமா சுவாமிக்கு உடனே கண் சவந்து போய் விட்டதா இப்படி சொல்லி அனுப்பிச்சதே அர்ஜுனுடைய கண் கழவன் பதிமூணு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன் உடனே சுவாமி தன் காலத்தூக்க ஆரம்பிச்சா ரெண்டு கால்களையும் அர்ஜுனன் பார்த்தானாம் ரெண்டு காலையும் தூக்கி பிரதானோக்கம் குரு காலமுள்ள தூக்கினானாம் எந்த கைகளால தூக்கினான் நாள் காண்டியத்தை எந்த கையினால பிடிப்பனும் அந்த கைகளால தூக்கினா நாம் தனுஷணம் மூன்று சரணத்தை தூக்கினால பொழுது பகவத் சரணம் ரெண்டும் பட்டுக்கிட்டு இருக்கு சுவாமி அப்படியே ரெண்டையும் தூக்க ஆரம்பிச்சா அர்ஜுனனுக்கு ரெண்டு சரணத்தையும் தூக்கி போடுறாலே பகவச்சரணம் படாமல் போறதுங்கிற தாபத்துல தூக்கி ஆனா அப்படி தஞ்சாவூர் ஜில்லாவுல தேங்காய் அம்மின்னு வாத்தியா திருச்சிராம கல்யாணங்களில் இங்க தஞ்சாவூர் ஜில்லாவுல தேங்காய் கொடுக்கற வழக்கம் இல்ல அதுக்காக வாத்தியா இருக்கிற என்ன பண்ணுவார் கட்டவர்களால் நல்லா அம்மின் இருப்பது அவர் இழுத்தா அழுக்க முடியாது அம்மா அப்படி வார் போட்டு கட்டி போடலாம் பாருங்க பிளேன்ல அது மாதிரி கட்ட வெள்ளால அம்மின் விடுவார் அப்படி ஒரு கை நாள் ஒரு கால அம்மிண்டு கால தூக்கினாலாம் கேசவயத்துவோ கேசவேவ சகாவியம் ஒரு காவியம்மா அழகான காவியம் பகவான் கோபாலன பத்தி பந்தன் பேரு சர்க்க ஒரு கவி சுக்குமார கவி அவஸ்தேன் அந்த மங்கள விக்ரகனை நிச்சயம் பதினாயிரம் பெண்கள் தரிசனம் பண்ண வருவாழ பகவான வரபோது எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா மாமியாருக்கு தெரியாம அப்படி நெல்லிக்காத்தன வண்ணையில எடுத்து வச்சிருந்து எமுனைக்கு ஸ்நானம் பண்ண போற வீதியில வந்து பகவான வந்து பார்த்து அந்த வண்ணை எடுத்து குருவம் நவ நீதமுல்யம் கிருஷ்ணே திசாபியூ ஜிஷீண குருஷ்வத்தம் நவநீதமுல்யம் நர்த்தனம் பண்ணாம சில பேர்கள் குழுந்து காட்டி குருஷ நிறம் நவநீத மூலியம் இந்த நவநீதத்துக்கு எவ்வளவு நர்த்தனம் உண்டோ அத பண்ணுவாள் ஆமா ஏதாவது இந்த வண்ண நர்த்தனம் பண்ணுனா அவ என்ன கொத்தமல்லி கூட கரியா சுவாமி உன் வண்ணை மாச்சி நீச்சு விடுவாள் அதுதான் சாப்பியனம் நாட் யாச்சிச்சாலாம் கெஞ்சி காட்டாளாம் வாங்கி வாயில போட்டுக்கிண்டு கோபிக்கைக்கும் அப்போ ஒரு சரணத்தை அப்படி மேல தூக்கினாடா நர்த்தனத்துக்காக சித்தவேசன் மாதிரி அப்படி தூக்கின உடனே பதினாயிரம் கோபிக்கைகளும் ஆனந்தப்பட்டாரா சுவாமி அந்த சரணத்தை நூபுரம் போட்ட கால மேல தூக்கின உடனே ீதி தஸ்துஷாங்க ஒரு நமஷம் புருட்சணம் ஒரு சரணத்த மேல சூச்சிந்து நின்னே பதினாயிரம் கோபீரம் தாசா மன பிரீத்தவிதானே அப்படியே மனசூரி ஆனந்த கண்ணீரை குட்டி வை கூச்சலிட்டு மக்னர்களாக ஆகிவிட்டார்களாம் அழுதாளாத்ராத்மா நமவன் மட்டும் கண்ணாறு ஜனம் மட்டும் அழுதாளா ஏன் நாள் ரெண்டு சரணமும் நம்ம மேல பட்டு இருந்தது இந்த கோபிகளுக்கு வண்ணை கொடுத்து அர்த்தம் பண்ண முதல குரு கால பிரபு தூக்கி விட்டானேதான் அகன்யம் அமன்யத்தை எதனாலேஸ்பரிஷியோக மாத்தாது குருக்ஷனம் பகவத் சரணம் தங்க மேல விடாமல் நேர போட்டே ஒரு கால இன்னொரு கால்களுக்கு சுவாமி தூக்கிலுள்ள ரெண்டு சாரையும் ரொம்ப அழகாகும் இதத்தான் முதல்ல வாசின்னு சொல்றது ராமோதந்தம் இந்த சுகுமார கவி கொண்ட கஷ்டவிலாச காரியம் அங்கமா அட்டு பேருத்துக்களை கூட சொல்லி கட்சணையெல்லாம் கொடுத்து அப்படி பண்ணணும் நினைச்சா உயர்வு சுந்தர செய்ய நம்ம எம் எஸ் சுப்பிரமணியன் சுந்தரேஷர் இந்த விஷயில ஆட்சி காலம் எல்லாருமே வந்து இத பத்தி யோஜனை பண்ணினாள் என்ன அச்சதை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாள் இப்படி இப்படி என்னவா பண்றது என்னன்னு என்ன இது மாதிரி பண்ணி சம்பிரதாயம் இல்லாததுனால எப்படி பண்ணணும்னு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாள் அந்த என்ன போன உடனே எங்கிட்ட வந்து நல்ல அச்சத்தையா அச்சதையே ஒரு மூட்டை கொடுக்குறேன் நல்ல பருப்பா ஒரு பொடி பருப்பு நல்ல புளி யாரா இருப்பாள் தெரிஞ்சிருக்கும் ராத்திரி வந்து ஆறு சொல்லிருப்பாங்க என்னமோ தனக்கு பெருமை பெரிய புண்ணியமும் எல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் அப்படி அனைச்சுன்னு சொன்னாள் அன்னதான பூஜை பண்ணி அன்னதானம் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் கோழ்களுக்காக இன்னும் போனோம்னு நினைக்கிறாள் பொதுவா அதெல்லாம் எப்படி நடக்குமோ பகவான் எல்லாத்தையும் நடத்தி விப்பாள் ரொம்ப நடக்காம போறது நடக்காம போறது ஆனாலும் பின்னாடி காரியம் ஆனதுக்கு அப்புறம் தான் கித்தசோகிச்ச ராகவா இல்ல சந்தோஷம் எப்ப படணம் ஒண்ணும் கல்யாணம் பண்ண போறோம் கல்யாணம் பண்ணி சம்பந்தி சண்டைக்கு போனதுக்கு அப்புறம் சண்டை இல்லாம சௌகர்மா சம்பந்தி இல்லாம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் சந்தோஷம் பண்ணுவை சண்டை ரெண்டை இல்ல நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் பண்ணக்கூடாது அது சண்டை இல்லாம நடக்கணும் பாருங்க கல்யாணம் அப்படி கித்த சோகிச்ச காவியம் ஆனதுக்கு அப்புறம்தான் சதாம்சி தர்ம நிச்சய நான் கத சோபிச்ச ராகவா சண்டைகின்னு சம்பந்தியோட ரெண்டு பேரும் ஒருவன் நான் வரைய சாருமான் அவன் சொல்ற போதே இதுக்குதான் வரான்னு தெரியுமே அவன் என்ன சொல்லுவான் வந்து இப்படி சூடல்ல காவியில சக்கர போல ஜலத்தை கொடுத்தா சொல்லு வருவாள் அப்படி இல்ல மங்களமா கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷப்படுவாள் போறோம்னு சந்தோஷப்பட்டான்னு அவன் சரியா பண்ண மாட்டான் அப்புறம் அதனால எல்லாம் நல்லா நடக்க போறது நடந்துக்கிட்ட பிற நல்லா சந்தோஷப்படத்தான் போறோம் அது ஒண்ணும் சந்தேகம் இல்லையே மகா யஜ்யம் இந்த யஜ்ஞத்தை எல்லாரும் சென்று அனுபவிச்சு திரும்பி ஆறாவலை ஒரு ஆத்திரகூவ சொல்லி தனியா உத்தரம் ரெண்டு அப்படி கேசவாதி நாமாவை சொல்லி அர்ச்சனை பண்ணி அவன் ஆறு நாம உத்தரதாலே இன்னும் உத்தரதல்ல ஆறு நாம கேசவா நாராயணா விஷ்ணு மசூகுனான்னு ஆறு நாம அக்ஷதை ஒரு தலையில கொடுத்து பாதபற்ற பண்ணி அப்படி கூட பண்ணலாம் அது அன்னைக்குதான் கடைசி நாள் தான் பண்ணணும் இல்லை அதுக்கு அங்கமா அப்படியே ஆத்தலாரா சாப்பிடறவது கூட அங்கமாக்கா கூட புண்ணம் அப்படி பண்ணி நல்ல நாளைக்கு வச்சு பூர்ண பலத்தை வச்சு பிரச்சனை எல்லாம் கொடுத்து அப்படி எல்லாம் பண்ணணும் எல்லாம் பரமக்ஷேமத்தை கொடுக்கும் எனக்கு தெரியும் சொன்னார் ராத்திரி அது மாதிரி தூரதா தீர்மானம் பண்ணிவிட்டேன் வந்து பேசினா அவர் அங்க உட்காந்து என்ன உடனே சின்ன இவ்வளவு ஒரு எனக்கு மட்டும் இவர் சொல்ல போறாரு தெரியும் அது என்னமா தெரியும் இருக்க போது நான் ஒரு கேள்வி கேட்டேன் நீங்க நிச்சயம் என்ன உள்ள இந்த கேள்வி எனக்கு கேட்டேன்னு அவளுக்கு புரிஞ்சதோ இல்லையா நான் அவர் எதோ மனசு சங்கல் பண்ணி விட்டாரு தான் கேட்டேன் கிட்ட சொல்லவும் இல்ல முதல்ல அவன் அந்த போனவரே எங்க மணி சொல்றாங்க மூந்தி பார்த்தா தெரியாத அப்படி வந்து பர்தாவனிடத்துல பிரியமிருக்கிற ஸ்திரீ அராபத்து பேருடா அவர் பேசிட்டு இருந்தா அந்த திரும்ப கேட்டுப்பாள் அவளும் நடுப்பு வந்து இங்கிலீஷ்ல வந்து பேசுறது அவர் நினைக்க மாட்டேன்னா அவர் முக்கிய அப்படி இல்ல ஆசினா அங்க இருக்கிறதுல வாசல போடுவாரு போய் நம்ம காப்பாங்க இருக்கிற வழிபாதி எல்லாரும் மகாபாரதம் எல்லாம் நடப்பதற்கு முக்கிய காரணம் வேத பாராயணம் நடப்பதுதான் காரணம் இருபத்தி ரெண்டாவது வருஷமான இது பெரிய புண்ணியம் இருபத்தி ரெண்டு வருஷம் பெரிய பாரதத்துக்கு இது மூலமும் அந்த வேதம் இருபத்தி வருஷமா நடக்கிறது இருவே சாம வேதகான மூணு மூணு வேதம் சொல்லக்கூடியவாள் நல்ல புண்ணியக்ஷேத்திரம் தான் இது ீட சொல்லு நாள சில பேர் மக்காட்சம் நடக்குது சொல்லுவாள் மறந்து போடும் என்ன சொல்ல நான் சொன்னுன்னு சொல்லுவாள் பகவான் ராசக்கிரீட பண்ற போது பதினாயிரம் கோபிகளோட சேர்ந்து சுவாமி பண்ணினார் இந்த இடம் எழுதுற நாராயண நம்பூர்த்தி என்ன பண்ணிட்டா குருவாயூர் பன் கோவில் வேட்டையும் உழுத்தானியும் கீழே பகவான் வந்து என்னவா பதினாயிரம் கோபிகளோட பதினாயிரம் கிருஷ்ணனா இருந்து நத்தனம் பண்ணியிருக்க முடியும் ராசோத்ஸவத்தை புகுநத்தகி யுத்தோ விசேஷோ ராசாக இது என்னவா பகவான் பண்ணியிருக்க முடியும்னு சந்தேகப்பட்டு கீழே வச்சாரான் நம்பூத்திரி உடனே கண்ணம் மூடிண்டே இருக்கிற போது பகவான் ராகக் கோபிகளுடைய கோபிகளோட பதினாயிரம் கிருஷ்ணனா இருந்தது பகவான் அந்த வைபவத்தை பார்த்தால் அந்த வெட்டிலேயே நர்த்தனம் சுவாமி எந்த ரீதியில கோபிகளுடன் பண்றோ அந்த வெட்டிலேயே ராகக் எழுதிட்டாள் கிச்சி காஞ்சுண்டலாச்சி காஞ்சமுதஞ்சதம்சு அணிமூர சே பரிபூத்தம் தவிர ரூப கலையமே தாவன கலித்த பிரச்சு மண்டலே கண்டலோல மணி குண்டலே யுவீ மண்டலே பரிமண்ட அந்தரா சந்தரியுகம் वादु ம சஞ்சரன் மஞ்சுழந்த துராசேலி மயிஞ்சா பாதுரேவா கச கேலி ரூர்தி ஹலு நாரமா கலையூல विलास युग கேஷூஷண விளாசேஷல விளாசீஷ சம்துா சுரமண்டலீத்தானோஜன ோ மருது மனோரம் பாணி சம்பண கங்கணம் முரம் சாம்புஜம் ஷோணிபிம்பரம் பிளிம்பரம் சின்ன சம்மத்தனு வல்லு காஷி நாம பசு பாங்க காந்தமவலம்பேஸ்மந்த கோப இன்னொரு இடத்துல ரெண்டு கோபாலன் நடுப்புற ஒரு கோபி இப்படி செட்டு தயார் பண்ணி ஒரு பெரிய மண்டலம் அப்படின்னு அர்த்தனம் நடுப்புற சுவாமி கோபாலன் அவார் வேணுகானம் அச்சரியமான வீதி எல்லாம் செடியா ஸ்வர்ண காந்தி போன்ற சரீரமா எல்லா யுவதிகளா அப்படி ஆசை கேள்வி நடக்குது தோல்ல கை போட்டுக்கிட்டு இப்படி இந்த கோட்டி கோட்டியா அப்படி பிரிச்சு அந்த கோட்டியில சுவாமியினுடைய தோல்ல கை போட்டுக்கிண்டு நத்தனம் பண்ணிட்டு இருந்த ஒரு கோபிக்க உடம்பெல்லாம் முத்து முத்தா வேகங்கள்லாம் முத்து முத்தா வேடம்பு சோந்து போய் அந்த பெரும் கோட்டியில நத்தனம் பண்ண முடியாம சிரமப்பட்டாரா இப்படி இந்த பெரிய ராதா கல்யாணங்கள்ல இந்த திவ்யதாமத்துல அப்படி நல்ல முந்தாளா இருக்கிற பாகுத்தர்கள் அப்படி சேர்ந்து உடனடியா நம்ம திட்ட போது பிரமாதமா ஆரம்பிச்சுடுவார் அது நடுப்புற போய் ஷோனி ஒண்ணு மாற்றி நடுப்புற முடியாத மாதிரி பறக்கும் பஞ்சரா போன அப்படி இருக்குமா இருக்கும் அது மாதிரி நடுப்புற முடிக்கும் இது நிறைய அழகா வீட வேண்டாம் போட்டிக்குள்ளேயே போறப்படாதுன்னு பதாரத்துல போட்டாட்டி இந்த போட்டியில வந்து போறப்படாது அப்படிதல்லை என்ன பையமை அப்படி சொல்லுவேன் அது மாதிரி அழகா சித்தின் திரு போது ஒரு கோபிக்கே திவ்ய ரூபி நல்ல யுவத்தி ஸ்வர்ணம் போன்ற காஞ்சி அவங்க முகங்கள் எல்லாம் வைத்து உடம்பு சூழ்ந்து போய் நர்த்தனம் பண்ண முடியாம என்ன பண்ணினாலா சுவாமியினுடைய ரெண்டு தோல்லையும் கையை தொங்க விட்டு தூங்கினாலும் அழகான பகவானுடைய தோல்லை ரெண்டு கையும் கட்டி தொங்க விட்டு தூங்கினாளாம் தூங்கும்போது எப்படி தூங்கினான் ரெண்டு கண்ணையும் யோகிகள் மாதிரி மூடிக்கிண்டு தொங்கினாடா இந்த கோபிக்கு உடம்பு சோந்து போய் தன்னுடைய நீக்கிக் கொள்ள பகவானுடைய தோல்ல தொங்கினாலே நாம ஒருவட பெண்ணாக பிறந்து நாம் போய் இப்படி ரகுனுடைய தோல்ல தொங்கலேன்னு காப்பீன பசு பாங்கனா அவளுக்கு கடிச்சதே இந்த லாட்டி கிட்டு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது என்ன காட்சிதாக நவ படீர நவசரம் உத்தர ஸ்திரீகளுக்கு நல்ல நிலவா இருக்குமா கீழெல்லாம் அவள் என்ன பண்ணினாள் சுவாமியினுடைய தோல்ல கை போட்டு கொண்டிருந்தவள் அந்த பின்னல் அந்த பின்னலை கட்டிக்கொள்வதற்காக கையை எடுப்பது போல என்ன பண்ணினுடைய தோல்ல இருந்து அந்த கையை எடுக்கிற காலத்துல கையெடுத்து முத்தமிட்டு உங்க கையா நாளா தவிர சந்தன ரூஷிதமான கைய போய் கபட்டமா முத்தமிட்டு விட்டு ஓ உங்களுக்கு அப்படின்னு துலாஸ்தானத்துக்கு போனா நாயத்துல எல்லாம் நாலு மணிக்கு ஸ்தானம் பண்ணுவான் நம்ம உயிர் எடுத்து விடுவான் ஆறாம் பூச்சிக்கிட்ட ஆளாருலாம் என்ன எடுக்கிற இல்லன்னா ஓ உங்களுக்கும் எடுத்து போடுவான் துலாஸ்தானத்துக்கு போயிட்டு வந்த ஸ்திரீகளை தெரியுமே போறது இல்லையா நம்பிக்கை புல காணும் அப்படி ஒரு கோபிக்கு பெரிய மகாபக்யத்தை அடைஞ்சாலா எல்லா ஸ்தோத்திரம் இந்த ராசத்திலே மூணு ஸ்லோகம் நடுப்பு ரெண்டு ஸ்லோகத்தை விட்டுட்டு கூட ஒரு ஸ்லோகம் அதனால எல்லாரும் நாராயணியும் ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்லோகமும் நல்லா படிக்கணும் அனுப்பினேன் போடுறது டிவி எல்லாம் பறக்கிறது நாராயணி கவிப்பு கொண்டுகிட்டா போடு பண்ணணும் நம்மளை சொல்லணும் ஆஹ் எதிர்க்க பிரத்யட்சமான தெய்வத உருவா இருப்பான் அதனாலதான் சுதேசம் மாட படிப்புல நாராயணித சொல்லி எதிர்த்து உயர்களுக்கு வரப்பதிப்பு வருது என்ன காரணம் அதனால சொன்னேன் வேலை கூட இல்லாம என்னென்ன வருதுன்னு கூட பார்க்கலாமே வருதுக்கு ஒரு சரி மகாபுணி சரித்திரம் மகாபாகவத்தன் துவாதிசியனுடைய பெருமையை பார்க்கணும்னா அதுல பார்க்கணும்னே துவாதிசியனுடைய பெருமையே அப்படியே படிச்சு பிடிச்சு பார்த்தாதான் புரிஞ்சு தர்மத்தை காதால காட்டா எத்தனை பேர் பாதிதான் ஒளி பார்த்தத வாங்கிட்டு தர்மம் காட்டா பண்ணணும்னு தோன்று தர்மத்தை அப்படியே காதலை கட்டுறான் அதேபதே அதனாலதான் புராணங்களை அடிக்கடி கேள்வி கல்யாணங்கள்ல புராண சம்பாவன ஒரு சம்பாவனே ஆறு வாங்கிக்க வைத்தோடு வாங்கி போனா இது மட்டும் வேறப்படாத பவுன் வச்சு கொடுக்க வச்சு கொடுக்கானம் கொடுக்க மாட்டேங்கிறான் சீதி செஞ்சிருக்கான் மாமா அவங்க கொண்டு போய் பலதானம் ரெண்டு நாள் இது என்னன்னா சம்பிரதாயமா எத்தனை சம்பிரதாயம் நடக்குது உங்க அப்பா எத்தனை நாளா வீச்சோட இருந்தாலும் இப்ப எத்தனை நாள் வீச்சை வளர்க்குறேன் இப்படி இல்ல இத சம்பிரதாயம் ஏதாவது குடுக்கற விஷயத்துக்கு போய் சம்பிரதாயம் சொல்ற சஞ்சயன் ரொம்ப ஆச்சரியமாய் பகவான் நடத்துல தான் என்ன நேரம் போய் பேசி நடந்தது என்ன பண்ணினாலாம் சுவாமி பேச ஆரம்பிச்சாளாம் அது எப்படிப்பட்ட பேச்சு நாள் கேட்க தகுந்த பேச்சா பகவானுடைய வாக்கிலிருந்து வந்த சொற்கள் பேசும்புது முத்துக்கோத்தா போர சுவாமி பேசினாலாம் பின்னாடி அதனுடைய அர்த்தத்தை கவனிச்சா என்ன மாதிரி இருக்கு நான் சுதாரு கடினமான சொற்களை சொன்னாலாம் சுவாமி அது எப்படிப்பட்ட சொல் தெரியுமா உன்னுடைய பிள்ளைகளான துரியோசனாதிகள் நூறு பேரிலையும் நூறு பேர்களையும் தீவ ரத்தம் ஷிணா யாருடைய அபிப்பிராயத்தை வச்சி பயசினா நாள் உடைய உயிரே வழியில சஞ்சரிக்கிறதா அர்ஜுனூப்பேண அர்ஜுனச்சிரா பேஷராணா சுவீ ிண மசான் சுவேஷத்தூபரேஷாரம் ஆச்சரியமாக சொந்தமான எனக்கும் உதவி பண்றார் டாக்டர் நான் நாயியாச்சே எல்லாரும் தூங்க போறாள் கவலைப்படுறேன் அவர் எனக்கு கொஞ்சம் உத்தாசம் பண்றாரு சு சொா சஞ்சய்தூத்திரியம்சம் ஷண்மத போய் நீ தனியாக போய் திருதராஷ்டாது திரோணாச்சாரியும் அடத்தில் சொல்லணும் அஸ்வத் தா துரியோதனாத எல்லாரும் இருக்கும் சபையில் நல்லா உரத்து சொல்லணும் நாளா ரகசியமா போய் திருதராஷ்டிரம் கிட்ட சொல்லப்படாது குருமம் பீக்மாதிகள் கேட்கும்பொழுது துரியோசனாதிகளை பார்த்து சொல்லணும் கர்ணன் துரியோசன எல்லாரும் இருக்கும்பொழுது சொல்லணும் துரியோசனாதிகளை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா நான் சொன்னதான் சொல்லுன்னா சுவாமி சஞ்சய் என்ன சொன்னானா பாண்டிஸ்வத்தி நாடாம் என்ன தெரியுமா உங்களுக்கு என்னென்ன வேண்டிய மனதில் தனக்கு அத்தனையும் உங்களுக்கு சூடும் நாடாம் சுவாமி பிரியம் பிரியே ஜரத ராஜாஹித்வர ஜயம் பிரியே ஜரத பரம பிரியாள் பான்டவ் நீங்களும் அது மாதிரி பிரியமா நடந்து பாண்டவர்களே இருக்கும்போதும் பாண்டவர்களுக்கு அவனிடத்தில் அவாளத்தில் இருக்கிற அன்பு போகலையா அவள் வாஸ்தவா பிரியாளா இருக்காள் பாண்டவாள் நீங்கள் பிரியத்தை காட்டணும் பிரியத்தை அடையணும் பாண்டவாளத்துல அன்பு அடையணும் நீங்கள் பாண்டவாள் எப்படி இங்கு சத்திரமான அன்புடனே ஒரு பாண்டவாள் துரியோசன கபட்டமா சுத்தராஷ்டிரம் சொன்னார் அவ காட்டுல போனதுக்கு அப்புறம் ஏதோ பிரியாசம் பண்ணிட்டு வரேன் அப்படி எல்லாம் பண்ணாதே அவ காபத்தடைவாள் வாண்டான் சபிப்பொல் சுமங்கதி வாண்டாம சொல்லி இருந்தா அதுக்காக என்ன பண்ணினான் கபட்டமா துரியோசன சிலவன் காட்சிக்கு போறாசு ரொம்ப அதிகம் அந்த பசுக்களை எல்லாம் பார்ப்பதற்காக ராஜாக்கள் எல்லாம் அழிச்சு நின்றுகள் எல்லாம் அழிச்சு நின்று எங்க காட்டுல பசு அங்கே இருக்கோ அந்த தரத்துல ஒரு பெரிய அரவணையை சிருஷ்டி பண்ண சொல்லி அங்க போய் கொஞ்சம் நாளைக்கு வசிச்சு அங்க நதி கரையில பெரிய மங்களாவ சிருஷ்டி பண்றது அங்க போய் திவ்ய போஜனங்கள் எல்லாம் பண்றது உற்சாகமா வசிப்பது கச்சேரி கேரி நடத்துவது ஏற்பாடு பண்ணிட்டு போனான் அது எங்க போனான் கூப்பிடு தூரமா பாண்டவாள் காட்டுல இருக்க அந்த இடத்துல போய் போகணும் பெரிய கிரகத்தை நிர்மாணம் பண்ணி கச்சேரி நடந்தா அந்த சங்கீதம் அவ காதுல விழுணும் பக்கவாத்தியத்தோட காதுல விழுந்து அவ வருத்தப்படணும் பாண்டவா தூபதி போய் குத்தனும் சொற்களால சமூக இடிக்கணும் நாமும் வாழும் உரை தானே அவருவானே நான் வந்து கொண்டாடுவானே எல்லாம் நீர் பண்ணின காரியம் அது வியணும் அதுக்காக எப்படி இல்ல பண்ணினாள் அதுக்காக சங்கீதம் வித்வான்களை கொண்டு பாட சொல்லி துரியோசனும் அபிலாசன்க்கு பொருட்கள் பாண்டவர்களை அவமானது அதுக்காக என்ன பண்ணினா கந்தர்வாலை அனுப்பிச்சு துரியோசனை கட்டி கொண்டு வச்சிருக்கா தேவன பத்துக்கு கையத்தை போட்டு கட்டி பிரசிடன்டே தூக்கி போட்டான் ஆறு இருப்பாங்க அனந்தபட்டம் சொன்னா துர்ோசனாதான் இவாறு வருஷங்கள் ஏராளமான பத்திரிகை பானுமதி பிரபுகள் கூப்பிட்டு பாண்ட வாட்டு இருக்கணும் நான் வந்து ஒரு வாரம் வச்சேன் கழிச்சு கூட பார்க்கல வேண இங்கிருந்து எல்லாருமா போய் தர்மபுத்தர் போய் நமஸ்காரம் பண்ணாளா கபட்டமா பேசினாலா என்ன பேசினா தவபாத ை சமீமா பபன்காயக்கோவிஷத அஹந்தைருபவீணை அபிரம் நுச்சகை கபமா பேசின ஒருமுடிய கொஞ்சாப்பா நான் அம்மா தான் பாபா அவங்க உடனே சந்தைக்கு வருவான் பாபா அவன் புள்ளதானுட்டா எத்தனை அவசரமா இருந்தாலும் உப்பாபனோருபீணி அப்ரம் உங்க சரணாரவிந்த தரிசனம் முதலீவர்கள் எல்லா வந்து போல வந்திருக்காங்க தேவ பிராதரமாக யوند ஊங்க பிராதவை புஜ்ஜோதனனி குரு தப்பு பண்ணாதவனி அநியாயமாய் தேவதெழு கின்பாட்டு பாடுறவன் பாபக்கச்சனாயகோதி விஷதம் தேவலோகத்த பாடுறவன் அவன் அஹந்த பத்வா திருகம் நல்ல பெருங்கையரா இந்த நாட்டியப் பிரிக்க கட்டற மாலகையர் முன்ன அது மாதிரி கைத போட்டு பத்வா திருகம் மேல கொண்டு போறதோ பாருங்க கத்தினாளாம் இந்த ஸ்திரீகள்லாம் வந்து பாண்ட வாழ்க்கை அட்ல உட்காண்டிருக்காள் திரூபதி வருத்தப்பட்டு இருக்கிற பொழுது இப்படி வந்து சொன்னாளாம் சொன்ன உடனே என்ன பண்ணாம் பீமனும் அர்ஜுனனும் உடனே இவ்வாறு தான் அவர் போச்சு திருப்பி அழிச்சு ரெண்டு பேரும் போட்டாங்க அப்படி உண்டு சில ஆங்கில யாச்சகத்தில் போடுவான் அவருக்கியா கொடுத்துட போறாரு அது மாதிரி வர சொன்னோர் இவர் தெரிஞ்சு ரெண்டு பேரும் விழுந்திருந்து போறாளாம் எழுந்திருந்து போற என்ன பண்ணினார் பாரதத்திலே காச பாரதத்திலே தர்மபுத்தர் பீமான் கூப்பானா அர்ஜுனான் என்னன்னு பரஸ்பர விரோதே தூயம் சொன்னாரா தர்மபுத்தர் பீமா எனக்கே தெ நூத்தஞ்சு பேர்களுக்கு அப்ப நான் என கொடுத்து நில சாப்பாடு குழந்தைகளுக்கு வச்சு போது லத்தா பாசங்களை போட்டு கட்டி கங்கா ஜனத்துல ஊட்டி விட்டு ஒன்பது நாள் காணாமல் இருக்கா என்ன தள்ளின பயன கயத்தை போட்டு கட்டி குடிகளை போட்டு கட்டி கங்கையில குழந்தையா இருக்கிற போது அந்த பயலை யாரோ கட்டி கொண்டு போனா நம்ம அவக்க சொல்லி சொல்லீரே போனீரே பீமன் காட்டா இந்த சமயத்துல மேல கட்டி தூக்கி கொண்டு போற போது இந்த வரி பொறுக்கார அங்க இருந்து தர்மபுத்திர நேரம் கத்தினா நாம் துரியோசனம் தர்மபுத்திர மகாபாஹோ பாண்டவா நாம் யசஸ்கராஹே தர்மபுத்திரா மகாபாஹோ பாண்டவா நாம் யசஸ்கரான் கத்தினா நாம் துரியோசனன் பாக்கி பேர்கள் ஏன்னு கேக்க மாட்டா நீட்டா உண்டு கத்தினான பறந்து கொடுத்தா ஹீமா அர்ஜுனா துரியோசனம் ஆயினால உத்தரம் வந்து காப்பாத்தான்னு காட்டவனும் இல்லைடா பகா மாணிடா கடறாண்டா கண்ணு கண்ணிடுவான் என்ன கூப்பிட்டு சாத்தியஸ்கேன தூய்னே பிரசனே நான் இஷ்டி சத்தியா நிர்வாத்தியமான ஒரு யஜ்யம் அதாவது இஷ்டி இஷ்டி பண்ண போறேன் இன்னைக்கு அதுக்காக நான் சங்கல்பம் பண்ணிவிட்டேன் பவித்ரம் போட்டு செய்யல அதனால நான் போக முடியல இப்ப நீங்க போறேடா இல்லையா நான் பவித்ரத்தை நான் போட்டவா அதுக்காட்டா அப்புறம் அர்ஜுனன் பீமனை கூப்பிட்டு அவன தூட மாட்டேங்களா ஒண்ணு அவனுக்கு காசு கட்டி போட்டு அங்க போய் ஹண்டை போட்டு தூண்ல இருந்து அவுத்தா அவுத்தா உடம்பெல்லாம் கட்டிருக்கு ரெண்டு பேரும் அங்க இருந்து புடிச்சு தூச்சு கொண்டு தர்மபுத்திரிட்ட கொண்டு போட்டா துய்த மனத்துல இந்த மனத்துல கொண்டு போட்ட உடனே தர்மபுத்திர அர்ஜுன அவுத்து கொண்டு போவோம்னா பீமா நாம் படாது பேசாம இருந்தா என் அண்ணா கோவிச்சு புறையா நான் கோவிச்சுக்காம இருக்கும் முடியாது என்ன சொன்ன போனாலும் அர்ஜுனனுக்கே புரியல கொண்டு போட்டதே தர்மபுத்தர் பரபரந்து என்னடா பீமா கட்டா உட்காம இப்படி கொண்டு வந்து திரை பி எவ்வளவுக்கு கேக்குது பக்கி ஏundurudunnaana நீ என்ன சொல்றீறோ அட்கார் நான் பேச்சாவும் வந்து அட்கார் வந்து இந்தா நான் பீமல் நீ எப்படி உட்கார்ஞ்சிடுறீறோ துர்கா ஆடுனாராம் உள்ள வந்துறேன் உன்கு அவ பண்ணா அம்மா பொறந்தாத்துல இருந்து பரபர பண்ணு துர்கா பொறந்தத ரயில்க்கே பரட்டுள அந்த ரயில தப்பி मरற வைக்கிறேன்னு அங்க நான் பரபரேன் பரபரேன் பரபர மட்டான ரயில் போடு அவன மு எத்தனை ராஜ நீ போய் அவனுக்கு உபதேசம் ரொம்ப அந்நியம் அது தர்மபுத்திர பண்ணது எனக்கே பிடிக்கல போய் தர்மஜு அர்ஜுனி போய் தர்மம் ஒரு வார்த்தை அவனே எங்களை இது மாதிரி நீ பண்ணினேன் சமையல வஸ்திராபரணம் பண்ணியே கேட்கவே இல்லைன்னு அவன் கேட்டு என்ன பலம் தர்மபுத்திர அவன் போனதுக்கு அப்புறம் வெய்யறா திரௌபதி இல்லா இதனால என்ன பலம் இப்ப அவன் மனசை கஷ்டப்படுத்தினாலே கேட்கிறாரு இப்ப உன்னை அவமானம் பண்ணது ஏதாவது நிகழ்ச்சி ஆயிட போடுறா அதனால ஏதாவது உனக்கு பலம் உண்டா பலம் இல்லாத என்ன காரியம் சொல்றேன் அவன் மனசு வருத்தம் ரொம்ப சஞ்சய் ஆயுத போய் சொல்லு பரம பிரியாள் பாண்டவாள் பிரியமா நடந்து சொல்ல சொல்லு துரியோசனே வன் இவருக்கு என்ன நடுப்புற எனக்கு ஒண்ணும் இல்ல ராஜாஹித்வரே ஜெய எங்க ராஜா அவசரப்படுறாள் எங்க ராஜாங்கிறால தர்மபுத்திரே ராஜாஹித்வரதே ஜெய சுவாமி ராஜா தர்மபுத்திர சொன்னா அப்ப தர்மபுத்தருக்கு எத்தனை பெருமைன்னு நான் அதுல இருந்து ஊசிக்கணும் தர்மபுத்தருக்கு எத்தனை பாக்கியம்னு தெரிஞ்சுக்கிறான் ஜம்ிவிங்க பாலிப்பங்க பிரிச்சு கொடுத்துட்டா சந்தோஷமா இருக்கலாம் நீங்கள் யஜ்ங்கள்லாம் எஜத்வம் விவிதை யஜை பிரயட்சா தானங்கள்லாம் மணலாம் தட்சிணையெல்லாம் கொடுக்கலாம் யஜங்களை அனுஷ்டிக்கலாம் புத்தை தாரை மோதம் மஹத் புத்தாளுடன் பத்னிகளுடன் கல்யாணமாய் நித்திய சந்தோஷமா வசிக்கலாம் பாண்டவாளுக்கு பாதி பங்க பிரிச்சு கொடுத்துட்டிய பங்க பிரிச்சு கொடுத்து இல்லைன்னா பாம்ப தலானிக்குள்ள விசின்னப்படுத்தா போற அவங்க செதுவப்புனா இல்லையா நீ கிரம பாதி பங்கு கொடுக்க வேண்டியது இல்லையா புத்திரமோதம் சொன்னாராம் சுவாமி பெரிய பயம் அப்படியே விரட்டிக்கிண்டு வருதுன்னு சொல்லுகோகம் என்னுடன் கூடின அர்ஜுனோட வந்துருக்கு அதை ஞாபகப்படுத்தி அண்ணா சஞ்சயரை பார்த்து சுவாமி அவன் சாமான்யமானவன் எதிரியாவல்ல இப்போ என்னுடன் கூடினே பகவான என்னை சகாயமா வைத்துக் கொண்டு அர்ஜுனுடன் வந்திருக்கு நம்மாட்டு மூஞ்சிய போத்துல வச்சுனில் அர்ஜுனன் கையில வச்சிருக்கிற வில்ல தேஹோமயம் துராதர்ஷம் காண்டி தனுஜோமயமான காண்டிவம் அது அந்த காண்டிவத்தை சரிச்ச என்னுடன் கூடின அர்ஜுனோட வந்திருக்கு நாளாம் உபசனமா இருக்கேன்னு சொன்னிருக்கு நாளாம் நான் உத்தாசியா இருக்க போறேன்னு நினைக்காதே என் வயிறு எப்படி எரியுது தெரியுமா நாளா சுவாமி என்னமா என் வயிறு எரியுது தெரியுமா நாளாம் பகவான் பிரவருத்திவமே ஹுதயம் கிருஷ்ணாம்தூரவாசிலம் வஸ்திராபகரண காலத்தில் எல்லோரும் திரௌபதியைவிட்டு அநாதையாகி அந்த முடிச்சானது ஆனது அவரின் காலத்தில் அந்த முடிச்ச கைகள்னால பிடித்துக்கொண்டு கோவிந்தாநாளனே திரௌபதி அந்த கோவிந்தாநாளன சொல்லாதது எங்க வந்து தச்சின்றிருக்கு அது எப்படி தச்சின்றிருக்கு தெரியுமா அவள் ஏராளமா கடன் வாங்கி சொத்துக்கு மேல கடன் போய் இனவே வழி இல்லேன்னு பரம தாபத்தை அடைஞ்சி ராத்திரி தூங்காமல் கடன் நாள தவிக்கும் ஒரு கடங்காரனுடைய மனம் எப்படி தவிக்குமோ அப்படி போய் தச்சுருக்கு என் கோவிந்தா நாளாம் ஓ கோவிந்தே தியா கிரந்த கிருஷ்ணாசி ரிணம் பிரவயாபத் சொல்றகுண்டி சொத்துல ஒரு தப்பு பண்ணிோ கிருஷ்ணாம தூரவாசின திரௌபதி ஹே கோவிந்தான் அலறி அவள் கண்ணு கண்ணீருமா கதறின காலத்திலே நான் அங்க போய் குதிச்சு என் மேல இருக்கிற பீதாம்பரத்தார கண்டு இடத்தை நான் அவளை காப்பாத்தாம போறேனே அந்த கோவிந்தாங்கிற சொல்லு கடங்காரன் நெஞ்சில கடன் தச்சின்றது இந்த அவதாரத்துல பண்ண ஒரு தப்பு சொல்லுவாங்க கூடின பெரும் சர்வையில என்ன சொல்லுனாளா கிருஷ்ணாமே விட்டு போகல்ல சொல்லு கடங்காரி நெஞ்சில இப்படி போய் தச்சுருக்கும் போது சஞ்சய் சொல்றாரு பகவானுடைய இந்த வார்த்தையை கட்ட உடனே எனக்கு பெரிய பயம் உண்டாயிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல தவிச்சு போட்டேங்கிற பெரிய மந்திரி பெரிய மந்திரி சத்ரு தேசத்துக்கு பூண்டு சமாச்சாரம் வரும்போது எனக்கு மெய் கூச்சல் கண்ண ஜனம் வந்தது அவன் சொன்ன கட்டை மயமா இருந்ததுன்னா ராஜா அதுல இருந்து என்ன நடக்கணும் எப்படி நடக்கணும் தெரிஞ்சோ கிருஷ்ணா மகந்தான சபையில் சொன்ன மந்திரியான சஞ்சயன் உன் பிள்ளையனுடைய அசத்து ஆசையும் கட்ட லோபத்தையும் கொடுக்க வேண்டிய கொடுக்காத போனா லோபம் ஆவது நல்ல புண்ணியகாலங்களில் சாதம் பண்றது சாதம் தானே செலவு தானே கிடைச்சு பண்ணாமல் இருந்து அவசிய தாத்தவயமான காலத்துல கொடுக்காமல் இருந்து இதுக்கு லோகம் என்று பாண்டவாடு சுவாமி கோபாலன் பக்கத்தில் அர்ஜுனனுக்கு உதவியா இருப்பதையும் நினைச்சு அவன் அவன் தெரிஞ்சு கொள்ளலையே அவன் அந்த அந்த ரெண்டு மகாபுருஷர்களையும் கோபாலனையும் அர்ஜுனனையும் இந்த மந்தனான முட்டாள புள்ள தெரிஞ்சு நான் என்ன பண்ணுவேன் சோமநாடன் சந்திரனுக்கும் இந்திரனுக்கும் ஒப்பான வாழாம் பிரபுவும் அர்ஜுனனும் அவர்களையும் சஞ்சயன் ருதிராட்சண பார்த்துமர் பக்கத்துல இருக்கார் கர்ணன் வருமான தன்னை பத்தி ஸ்லாகிச்சு பேசிக்கிறான் யுத்த காலத்துல ஒரே அடியா பத்து இருபது மயிலுக்கு கொட்ட போறேன் பாடங்களையும் அஸ்திரங்களையும் சொல்லலாம் அதை கேட்டு கேட்டு கேட்டு இவன் சந்தோஷப்படுறானா பட்டு என்ன பிரயோஜனம் பொட்டுன்னு அட்டிக்க போறான் அர்ஜுனன் அவன் தேர் பூமிக்குள்ள போய் கர்ணன் கசி இல்லாமல் போய் பட்டு பட்டுன்னு விளற பொழுது அப்படியே ரத்தத்தை எடுத்து தன் மேல இருந்து உழுகிற ரத்தத்தை எடுத்து பானத்தினாலே தன் வஸ்திரத்துல எழுதி அனுப்ப போறான் புரியோசனனுக்கு எங்கேயோ பத்து मेरे कूंट सचारू अतंता अस्त्र ग्रम विधरषु अस्तु्य पुमा भ्रातृ मिगोय मुना ये सोनवात्म न जह तो दुशासना துயோகனுக்கு கர்ணன் எழுதி அனுப்பிச்சானான் என்ன எழுதி அனுப்பிச்சான் பிரம்மன எந்த மீட்டிங்ல பேசினாரும் சொல்லுங்களா துரியோகன் இன்னமே அத்திர வித்யால கர்ணனுக்கீடு உலகத்து புத்திரம் இல்லை என்பல சம்பந்தம் இல்லாத இடத்துல சொல்லுங்களா அத்த கிராம விதீன சமரேஷ அசி துல்லிய புனி அது மட்டும் இல்ல என் தொண்ணூத்தி ஒன்பது பிராதாக்களுக்கு மேல எனக்கு பாண்டவாலை பெரிய கூட்டங்கள்லேயம் என்ன பெருமைப்படுத்தி படுத்தி எனக்கு அங்க தேசத்தை வெடி எனக்கு பீதாம்பரங்கள்லாம் போச்சு நீ பூஜை எல்லாம் பண்ணி உலகம் நூக்க எனக்கு பெருமை உண்டுகொனனை பீமன் நாமெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் கடது கால வச்சு குத்தி பயத்த பூரி எடுத்து ரத்தத்தை மேலெல்லாம் ரத்தத்தை பூசிக்கிண்டே அத்தனை காரியம் பண்ணினேன் கையில பலம் இருந்தா சண்டை போட்டு பீமனை கொல்லு இல்ல ஒரு ரூம்ல போய் உட்காந்து சொன்னானா தம் துக்க பிரதி உதயோ வீரிய உப்பாதி வச்சு பேசினேன் பத்தி பேச்சக்கெழுத்து மோசம் போயிருந்த கீஷ்மர் இருக்காரு பெரியவர் நம்ம கைவிட மாட்டார் அனுகிரகம் அப்போ ததராஷ்டம் அதனடுங்கி சுவாமி சொன்னது இருக்கட்டும் அர்ஜுனன் என்ன சொன்ன அர்ஜுனன் நாள் சஞ்சயராஜ மத்திய ஜீி மூணும் அஜுனோ அஜுனி துரியோனோராம் சஞ்ஜயன் துரியோனோ வாச்சோத்து மகாத்மா கேசவன் கேஷவ சமபுத்துடைய மத்தி ஸ்வீபாலு சிசீல பேசிநாம்பர்ஜுனன் எண்ணேஷிநாந்திரிமவித்திரோவீ உபஹரேவாசு அபோஜன்மோத்ஸ்ஸு மூமேஷ்டூ மத்தியூயாத்தாஷ்டும் இருக்கும் சபையில் அந்த துரியோதனத்தில் சொல்லு சொன்னாளாம் மகாத்மாவான அர்ஜுனன் சொன்னானாம் என்ன சொன்னான் இந்த அசத்தான கர்ணனுடைய பேச்ச கேட்டு கெட்டு போகாதே அவன் கர்ணனாலும் ஒண்ணுடன் முடியாது அவன் நிச்சயம் சண்டை வரணும்னு அவனுக்கு பாகுவீதியம் இருக்கு அதை எங்கிட்ட பிரயோகம் பண்ணணும் நினைக்கிறான் ஒன்னும் பிரயோஜனப்படாது ஒரு தீர்மானம் சொல்றேன் நேற்றைய தினம் கங்கா தீரத்தில் காயத்ரி அப்பொழுது ஒரு பிராமணன் அருள் நாளே ஓடிவந்து அறியாதவர் சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா கதாச்சி மனோஜம் கத்தியு கம பத்தியுதா மாப்பியம் கதாச்சி காயத்ரி மகாமே குருமணி வந்து எந்த சாஹ மீர பிரிய மகா மகத்தானு வரப்போரு அது நீர்வனாக பரமஜயத்தை இல்லாம அடங்கி அவன் போறே சத்ருக்களை நான் ஜெயிக்க போறே உனக்கு ஜெயம் நீ விதகாந்தே மனோஜம் ஒரு மகாபாஜ்யமான சொல்லை வந்து சொன்னாக்கம் கர்த்தவியோயே சொன்னாள் வேதவித்துக்கள் வாக்கு பொய்யா போகாது சத்தியமாகும் அப்படி என்ன சொல்லிருக்காள் எனக்கு பெரிய பரவ ஜெயம் பண்ண போகுது போய் சொல்லு கிராஜ்யத்தை சொன்னே நீ சொல்லுன்னாலாம் அர்ஜுனன் சொன்னாலாம் அமித்தம் சோ் சந்திரன் சுஹுரியன் பிரசியம் ஜிதேஷே கோபாலமயாராவது யுத்தகலத்தில் ஜெயிக்க முடியுமா என் தெய்வத்தை அம் சம்மயத் காட்டிலும் எழுதியது ரெண்டு கை நாள் ஓட்டம் போய் அணைக்க முடியுமோ அது அணைக்காலும் அணைச்சுள்ள சூரியன் தந்த கைகள்னாலே சந்திரனையும் சூரியனையும் அபஹரிச்சாலும் அபஹரிச்சு விடலாம் பல அக்காராய் இந்த பிடிங்கி வந்தால் வந்து உள்ளபாலனை யாரும் ஜெயிக்க முடியும்னு கேட்டான் அவர் சொன்னான் விராள்வாதிகள் இந்த திவ்ய தரிசனம் சத்யபாமியனுடைய மடியில தரையும் அக்னனுடைய மடியில கால்களும் சுவாமி வைத்து கொண்டு படித்து பஞ்சத்திலே அர்ஜுனுடைய திரௌபதி மணியில் பிரிச்சு கொடுத்துடுன்னு சொன்னால் சஞ்சயன் யுத்தம் ஆண்டான் நான் மந்திரி உன் குடும்பம் நினைச்சேன் இப்படி சபையில சொன்னாராம் சஞ்சயன் சஞ்சயன் தூது போய் சொன்ன புது சரித்திரம் சுவாமி தூது போவதும் ேஷும்பிஷாப்னோமிதும் சகேதவிஷ்வொகம் பண்ணிவிட்டு மகாபுணியச்சரித்தம் நாரய கோபிஜீவனஸ்மரணம் நமபீபீகம் ஜனமேஜன் மகாராஜா வியாதீகரிச்சு சொன்னாள் ராஜாவுக்கு சொன்னதும் வியாஜன் எல்லாரும் பண்ணா எப்படி மாப்பிள்ளைக்காக கல்யாணத்துல பட்சியம் பாயசங்கள் எல்லாம் பண்ணினாலும் எல்லாரும் சாப்பிடணும் அதுபோல மகாராஜா ஜனமேஜினம் வியாதிகரிச்சு சொல்லி பிராமண அப்பிராமணால் ஸ்திரீகள் எல்லாரும் சிரவணம் செய்து பரமக்ஷேமத்தடைஞ்சாள் அங்கு கூட இருந்து சிரவணம் பண்ணின சிவனுக்காதிகளான நித்யாத் முகூர்த்திகளுக்கு நெய்மிஷம்கள் புண்ணியத்துல சத்ரயானத்துல மகாபாரதத்துல உதயமையினால விசாரமாய் சத்ரய அஞ்சு மணிக்கு வர போறான்னு அம்மா அது வேடத்துல போய் ஆனந்த வாக்கம் இருப்பது அம்மா வச்சு நீங்க லெட்டர் எழுதி நீ வாங்க குடிச்சுக்க அது யாருக்கிடிச்சு கவர்னருக்கு யாருசிப்பல் சேர்மன் யா புடிச்சிருப்பான் ஏதோ ஒரு மணி பேருக்கு தெரியாது ஒரு பயலா அரட்டிக்கிட்ட போய் சொல்லுவ அப்படி சுவாமி வந்து நிதேசகா வந்து புத்தகத்துக்கு பகவான் பக்தாளுக்கு எப்படி இருக்கான் பட்சபாத்தியா என்பதை காட்டுவதற்காக நிதேசாபிமௌதம் தர்மபுத்திரன் நினைச்ச நினைப்பு ஒன்னாவது நடக்க கூடாது ரொம்ப தெளிவுபடுத்தி கொண்டாடினா அப்ப தர்மபுத்திரன் உட்கார சொன்னால் என்ன இன்னைக்கு எனக்கு தனியா பூஜை இல்லாமல் என்னன்னு கேட்டால் ஏ எனக்காக நீங்க ஒரு காரியம் பண்ணணும் கட்டுகின்ற தூது போகணும் துரியோகத்திலும் காற்றும் கீழ்ப்பட்டதான காரியம் இருந்தாலும் நான் செய்யறேன் ஆனா அங்க போய் நான் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால் சந்தி பண்ணி வைக்கணும் என்று சொன்னால் அவன் சந்திக்கு வரமாட்டான் அவன் வரும்படியான ரீதியில நான் சொல்றேன் நீங்க அப்படி போய் கேட்டு பாருங்க எப்படி சொல்றேன் கேட்டால் பாதி ராஜ்யத்துல கோட்டி கிராமம் இருக்கு பாண்டவாளுக்கு வர வேண்டியது கிராமமா அந்த கோட்டி கிராமம் கொடுக்க பாதி கொடுக்கட்டும் இல்ல அதுலயும் பாதி கொடுக்கட்டும் இல்ல அதுவும் நாட்ட அதுலயும் பாதி கடைசி முடு சொல்லிடுவோம் நாள் என்ன நாள் அவிஸ்தலம் மிருகஸ்தலம் மகிம் மாரணாவதம் மகாபாஹோ கஞ்சிதே காஞ்சமலம் மிருகஸ்தலம் மந்திம் மாரணாவதம் அவிஸ்தலம் ஒரு நகரம் இப்ப மெட்ராஸ்ல எத்தனை கட்டணும் சிதம்பரம் புதுக்கோட்டை திருச்சாபள்ளி தஞ்சாவூர் கொல்லம் அது மாதிரி அவிஸ்தலம் இடமாஸ்தலம் ஒரு இடமா அவிஸ்தலத்தை அர்ஜுனன் கொடுக்கணும் மாக்கந்தி என்ற பட்டணத்தை நகுலனுக்கு வாரலாவதம் என்ற பட்டணத்தை சகதேவனுக்கு எனக்குறதி விட்ட கில்லு கூட முளைக்காத ஊரா நான் வாங்கிக்கிறேன் அவசானம் மகாபாஹோ கஞ்சு எப்பயாவது வாங்கிக்கிறேன் இந்த நாளூறு மட்டும் குழந்தைகள் ரொம்ப கிராமங்களை விட்டு கொடுத்திருக்காள் பாகத்தில் அவர்கள் மனசு நோகம் தியாக நான் பண்ணப்படாது இந்த நாலூறு மட்டும் கொஞ்சம் இந்த அங்க கணிசமா உள்ளதாக இருக்கலாம் எனக்கு கொடுப்போசனாதிகள் தான் ஏனென்றால் நாங்கள் குழந்தையா இருக்கும்பொழுது நாங்களும் பாகம் பண்ணிப்போம் நினைக்கல இப்போ அது மாதிரி ஒத்துக்கு சண்டை போட்டு பாகம் பண்ணிக்க முடியாது நான் நினைக்காது இப்ப எங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து பாகம் பண்ணிக்க முடியாது எங்கேயா தனித்தனியாக யோசிக்கிறதுக்காக இந்த ஊர் காட்டேன் ரொம்ப ரிஷிகள் சில ரிஷிகள் பாகம் காதுனா குடும்பத்துல ரொம்ப நாள் பயின்றம் பாகம் பண்ணிக்காமல் இருப்பதே நலம் தாயபாக சொன்ன தாயபாக பத்தி எல்லாம் பேசிட்டு ஆனா பண்ணிப்பது நல்லதுன்னு சில ரிஷிகள் சொன்னார் அழைந்தார் பயிற்சிக்கு மாற காரியங்கள்லாம் நிறைய நடக்குமா ஒரு சனிக்கிழமை தீபம்னா அஞ்சு பிராதா கட்டினா அஞ்சாத்திரையும் பண்ணுவானா சாரம்னா பண்ணி அஞ்சு பேருனும் சுமந்திரி பிரார்த்தனை பண்ணுவானா இப்படி தெய்விகமான காரியங்கள் பயிற்சிக்குமான காரியங்கள்லாம் நல்லா நடக்கும் பரம சந்தோஷம் உண்டாகும் ஏன் எட்டு பேரா இருந்தோம் ஒருபடி பட்டம் படிக்க நெய் வாங்கி தீபாராதன பண்றதுனா இந்த உருபடியோட போயிடும் ஒத்தனோட இந்த எட்டு பேரிலும் பிரிச்சுங்களும் எட்டு மங்களா கட்டின்ற எட்டாத்திரையும் எட்டுப்படி இவங்க பசு வாங்கி திருப்பதி மங்களா டெய்லியும் தீபம் வைப்பான் சுமந்திரி பிரார்த்தனை பண்ணுவாள் பிரசாதம் நல்லா பூர்ணமா இருக்கும் அப்படி இல்லாம விஷயங்கள் இதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க இப்படி சுவாமிகிட்ட போய் சொன்னாள் பகவானுக்கு ரொம்ப வருத்தம் இந்த மாதிரி சொன்னதே ஏன்னா தன்னை வந்து பஜிச்ச பாண்டவர்கள் சின்ன கிராமல்லை திவ்யோகோக்யத்தோட வசித்தாதான் பகவானுக்கே திருப்தியா இருக்கும் அதனால சுவாமி சொன்னால் இந்த பத்தியஸ்தான் நான் போமாட்டேன் அதர்மம் இது போந்த உத்தர அப்படியான அஞ்சு பிராதாக்கள் நீங்கள் அவளுக்கு அது ரொம்ப சரியின் தர்மபுத்திர தர்மபுத்த போதும் போட்டா இருக்கிற போதும் அவன் இஷ்டம் பண்ணிக்கிறதா கைது எல்லாரும் போட்டுதான் ஆகணும் உடனே சரியா கூப்பிட்டு எங்க அண்ணா சொன்னதுக்கு அப்புறம் என்ன தனியா நீ சபையில காட்டதே தப்பு